நாற்பத்தி ஒன்பதாம் பாடல் தன்னந்தனி நின்றது முருகப் பெருமான் விண்ணும் கதிர்வேல் விகிதன் விகிதன் என்றால் என்ன வேறுபாடான வேடங்களைக் கொண்டு வருபவன் இளையவனாய் வருவான் குமரனாய் வருவான் கிழவனாய் வருவான் வேங்கை மரமாய் வருவான் வேடனாய் வருவான் செட்டி முருகனாய் வருவான் இப்படி வேறுபாடான வேடங்களைக் கொண்டதால் அவன் விகிர் தன் உலகினின்றும் வேறுபட்டவன் என்பதால் அவன் விகிர்ன் மின்னார் உருவ விகிருதா போற்றி என்பது திருவாசகம் முருகன் நினைப்பவர் துக்கங்களை நீக்கும் கருணை பேரொளி அவனை மின்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணங் களையும் கிருவை சூழ் சுடரே என்று அழைக்கும் அருளகிரியார் தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ என்று மெதுவாக கேட்கிறார் எதை சொல்ல முடியாது இறைவனையும் சொல்ல முடியாது இறைவனிடத்திலே கிடைத்த இன்ப அனுபவத்தையும் சொல்ல முடியாது ஒருபற்றுமில்லாது அருவாய் நிற்கும் தத்துவம் கடந்த பொருளை கந்தளி என்பார்கள் தனக்கு பற்றுக்கோடு இல்லாமல் தான் பிறருக்கு பற்றுக்கோடாக இருப்பது கந்தளி இதை தன்னன் தனி நின்றது என்கிறார் அருணகிரியார் இது இத்தன்மைத்து என்று பிறருக்கு எடுத்துச் சொல்ல முடியுமோ முடியாது இது சொல்லை கடந்த இறைவன் நிலை இதை நாவினால் எச்சிற்படாதவன் இறைவன் மட்டுமே என்று அழகாக சொல்லுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சன் இறை அனுபவம் ஆன்மாவும் இறைவனும் இணைந்த நிலை தன்னந்தனியாய் அனுபவித்த நிலை ஏகபோகமாய் நீயு நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடை ஏகநாயகா லோக இமையவர் பெருமாளே என்று அருணகிரிநாதர் திருப்புகளில் பாடிய நிலை அது சுகம் பரமசுகம் என்று சொல்லலாமே தவிர எப்படிப்பட்ட சுகம் என்று சொல்ல முடியாது நாச்சுவையே நம்மால் சொல்ல முடியாது இறை இன்பத்தை எப்படி சொல்ல முடியும் தன்னந்தனையாய் அனுபவித்த இன்பத்தை எப்படி சொல்ல முடியும் அனுபவித்தவருக்கு தெரியுமே தவிர அடுத்தவருக்கு தெரியாத நிலை இதைத்தான் மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லியெனில் சொல்லுமாறு எங்கனே என்று திருமந்திரம் பேசுகிறது அதே கருத்தை தன்னன் தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ என்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் தன்னம் தனி நின்றது தானறிய இசைவிப்பதுவோ தன்னம் தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவக்கு இசைவிப்பதுவோம் பின்னும் காதிர்வேல் விகிரா இணைவார் கிண்ணம் களையும் சூழ் சூடரே பின்னும் காதிர்வேல் விகிரா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சூடரே